நாட்டின் வணக்கம் தினமும் துணிக்காக உங்கள் அலமையில தொடர் வாந்தி நிறுத்த எளிய முறை சதகுப்பை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதை வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி வடிகட்டி வெள்ளம் அல்லது தேன் கலந்து இதை பருகி வந்தால் தொடர் வாந்தி எளிதில் நிற்கும் பித்தம் அல்லது செரிமான காரணமாக வாந்தி வந்தாலும் அதையும் நிறுத்தக்கூடியது உடல் உஷ்ணம் காய்ச்சலையும் போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்